நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காந்தி வேலுகோ என்ற புதிய திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் இரண்டு ஆட்டோ டாக்ஸி மற்றும் மேக்சி டிரைவர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் நிதி உதவி வழங்கும் வகையில் வாகனமித்ரா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்று ஆடியோ கையேடு என்ற புதிய பயன்பாட்டை தொடங்கியுள்ள அமைச்சகம் சுற்றுலா அமைச்சகம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மின் நிலையங்களின் நிலக்கரி விநியோகத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பிற்காக எந்த போட்டல் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு இந்தோ மங்கோலிய கூட்டு இராணுவ பயிற்சி நொமாண்டிக் எலிபேண்டிங் எந்த பதிப்பு பக்லோனின் தொடங்க உள்ளது மூன்று சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது